வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நெற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எஸ்பிஐ என்று அழைக்கப்பட்ட பாரத் ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அர்ஜுன் பாசு என்பவர் ஆவார் இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் கோபி ஆனந்த் அவர்கள் எண்பது வயதில் காலமானார் மூன்று கால்பந்து தொடருக்கான பிபா எஃப்ஏ தரவரிசை பட்டியலின் முதல் இடத்தை பெற்றுள்ள நாடு பிரேசில் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டெடுக்கப்பட்டி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது மைத்ரி பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே மூன்று ராம் சேவாக் சர்மா என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் நான்கு பாலஸ்தீனத்தை இறையாண்மை உள்ள நாடாக அங்கீகரித்த நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி